ீிாமூர் சுேந்திரம்ைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவூதம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டன மேவச்ச சாா லமே விமே வமேவோ சம்பிரதாய வம்ச ஷிபியோ மஹோ குருப்பலவர ओम ओम பிரம்மவாஹமீ சூ சக வீரியவாஹை தேஜஸ்வினாவ விஷாவகை ஓ கடோபிஷத் ரெண்டாவதா ரெண்டாவது வல்லி பதிமூணாவது மந்திரோத்தம் ஏகோ காமான் தமஸ் எப்பீரா तदेदतिति ாஸ்நேத்தி மனியம் பரமம் சுகம் கதம் தீயா भगवते वैवस्वताय ஓம் நமோஸ்வத்தவே நிகேதேச்சிரியராஹர்மராஜ आत्मा ஓன் ஆத்மா பல கிடையாது என்கிற விஷயத்தை அழுத்தமாக உபதேசம் பண்ணுகிறார் ஆத்ம பேதம்லாம் மாயா காரியம் மாயையின் செயல் பல்வேறு ஆத்மா இருப்பதாக காட்சி அடிக்கச் செய்வது மாயையின் விளையாட்டு அதை உண்மை என்று நம்பிவிடக்கூடாது நாம் யாரும் வேறு வேறானவர்கள் அல்ல உடல்கள் வேறாக இருந்தாலும் உள்ளங்கள் வேறாக இருந்தாலும் அறிவு புத்தி பகுத்தறியும் புத்தி வேறாக இருந்தாலும் அடிப்படையான தத்துவம் ஒன்று அதுதான் பரமார்த்த சத்தியம் இது வியாபகாரிக்கம் மித்யா இந்த உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் வியாபகாரிக்க சத்தியம் மித்யா பாரமார்த்த திருஷ்டியில் இது மிச்சியா ஆகவே பாரமார்த்திக சத்தியத்துவத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் வியாபகாரிக சத்தியத்துக்கு அளவா தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அளவுக்கு மீறி வியாபகாரி சத்தியத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வியாபகாரிக சத்தியத்தையே பாரமார்த்திக சத்தியமாக நினைச்சா சம்சாரம் பலமாக இருக்கும் மனதில் குறை இருந்து கொண்டே இருக்கும் நிறைவே இருக்காது எவ்வளவு பொருளீட்டினாலும் எவ்வளவு கற்றாலும் எத்தனை ஆன்மீக சாதனைகளை செய்தாலும் இந்த உண்மையை உணரவில்லை என்றால் மனதில் நிறைவு ஏற்படவே ஏற்படாது ஆக லௌகிக்கமாக என்ன அச்சீவ் பண்ணாலும் எதை அடைந்தாலும் ஆத்தியாத்மிகமாகவும் கூட ஆன்மீக ரீதியிலும் கூட இந்த உண்மையை புரிந்து நிறைவை பெற முடியாது என்பதுதான் உபநிஷத்தினுடைய பரிபூர்ணமான ஆழமான உபதேசம் ஆக ஏகாத்மவாதம் என்று சொல்லப்படுகிற ஏகாத்ம உபதேசம் வாதம்னு பல சொல்லலாம் ஆக இந்த ஏகாத்மவாதம் அத்வைதாத்மவாதம் அத்வைதாத்மானம் ஒன்றுதான் நமக்கு மனதில் நிறைவை உண்டு பண்ணும் திருப்தி ஹேது மனதில் நிறைவுக்கு காரணம் நிறைவை அடைய வேண்டிய அவசியமில்லை நிறைவாகவே நான் இருக்கிறேன் எங்கும் நிறைவே இருக்கிறது நிறைவை தவிர ஒன்றுமே இல்லை குறைகளெல்லாம் மாயத்தோற்றம் கற்பனை என்று சாஸ்திரத்தின் மூலமாக ஆச்சாரியன் மூலமாக இந்த உண்மையை உணர்ந்து பதிய வைக்க வேண்டும் அதைத்தான் சொல்றார் அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் அந்த மேலான சுகம் வார்த்தைகளுக்கு எட்டாதது ஆனால் அதாவது ப்ராகிருத்த புருஷர்களுக்குங்கிற சங்கராச்சாரியர் பிராகிருத்த புருஷர்களுக்கு மனிதர்களுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததாக இருந்தாலும் முற்ற முனிவர்களுக்கு நல்ல சிந்தனையாளர்களுக்கு அந்த உண்மை உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெள்ளத்தெளிவாக விளங்குகிறது அகத்துறவாத உலகப்பற்றுள்ளவர்களுக்கு இந்த உண்மை விளங்குவதில்லை உலகப்பற்றை அறவே நீக்கியவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது இந்த உண்மை கொஞ்சமாவது விளங்கினத்தான் நிறைய பேர் விடுவார்கள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் இதில் டேஸ்ட்டை உண்டு பண்ணுவார் வீதியிலே பகவான் சொல்கிறார் இல்லையா என்னிடத்தில் உண்மையான பக்தி பண்ணுகிறவனுக்கு நான் ஞான யோகத்தை கொடுக்கிறேன் தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் ஏனமாம் உபயாந்தித்தே நான் புத்தி யோகம் எனப்படுகின்ற ஞான யோகத்தை கொடுக்கிறேன் அதனால் அவன் என்னை அடைகிறான் என்னை அடைகிறான் என் அர்த்தம் எங்கும் நீக்க நிறைந்த நானும் அவனும் ஒன்று என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் ஆக ஜீவ ஜீவேதம் ஜீவஜட பேதம் ஜடஜட பேதம் ஈஸ்வர ஜீவேதம் ஈஸ்வர ஜடபேதம் இத்தனை பேதங்களையும் மித்யாபேதங்கள் பேதங்கள் அனைத்தும் மித்யா வேற்றுமைகள் அனைத்தும் அது உண்மையன்றும் சொல்ல முடியாது பொய் என்றும் சொல்ல முடியாது ஏற்றிக்கு சொன்னோம் இல்லையா அது புலப்படுவதால் பொய் என்று சொல்ல முடியாது அறிவால் அழிக்கப்படுவதால் அது உண்மையென்றும் சொல்ல முடியாது அதற்கு மதிப்பு தர அவசியமும் இல்லை அதற்கு மதிப்பு தந்தால் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும் யமதர்மராஜா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பவிம் குஹாஹித்தேம் புராணம் முதல் அயம் ரெண்டாவது வல்லி பன்னெண்டாவது மந்திரம் நினைக்கிறேன் தம் துர்ஷம் கூடம் அனுப்பவிஷ்டம் குஹாஹிதம் கேட்டம் புராணம் அதாத்மய அதிகமேனம் மீரோஹர்ஷோகௌ ஜி பண்ணிட்டுதானே அதுதான் நினைக்கிறேன் முதல் அயம் ரெண்டாவது வள்ளி பன்னெண்டாவது மந்திரம் அது யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு முதல்ல சொல்கிறார் அது அவ்வளோ சுலபம் இல்லை நச்சிகேதஸ் தம் துர்தர்ஷம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட்டு ரொம்ப தேவை முயற்சி வேணும் ரொம்ப சுலபந்தான் ஆனால் முயற்சி சுலபங்கிறது வந்து புரிஞ்சப்புறந்தானே புரிய போகிறது புரியாத வரைக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆ துர்தர்ஷம் கூடம் மிகவும் ரகசியமாக இருக்கிறது அனுப்பிரவிஷ்டம் எல்லாவற்றிலும் அது வியாபித்திருக்கிறது குகாஹிதம் அது ஹிருதயகுகையில் நன்றாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கஹ்வரேஷ்டம் அது பல்வேறு சங்கடங்களுக்கு தன்னை ஆளாக்கி கொண்டது போல காட்சியளிக்கிறது அனர்த்த சங்கடே ஸ்திதம் கஹ்வரேஷ்டம் அந்த மந்திரத்தை நினச்சி பார்க்கணும் தம் துர்தரிஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குகாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அது பழமையாக இருந்த போதிலும் புதுமையாகவே இருக்கிறது அதை என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப இந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி பார்க்கணும் அம்பத்வாம் அனுசந்த அம்மா தாயே பகவத்கீதா தேவியே உன்னை எப்போ நான் திரும்ப திரும்ப நினைக்கிறேன் உன்னோட ஸ்லோகங்களையும் உன்னோட ஸ்லோகார்த்தங்களையும் நினச்சிண்டே இருக்கேன் அதான் அனுசந்தானம் அத்தியாத்ம யோக அதிகமேன தேவம் மத்வா தன்னை அந்த சைத்தன்யஸ்வரூபமாக அறிந்து எதுக்காக இந்த மந்திரத்தை கோட்பண்ணேன்னா தீரஹா புத்திசாலியானவன் அதாவது இந்த சாதன சதுஷ்டய சம்பன் ஹர்ஷோக்கௌ ஜஹாதி இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றி கொள்கிறான் அப்படின்னு இருக்கு அதுக்காக தான் வந்தேன் இந்த லௌகிக சுகத்தையும் மனதில் தோன்றும் இன்பத்தையும் மனதில் தோன்றும் துன்பத்தையும் மனதை பொய்யென்று தீர்மானிப்பதால் வெற்றி கொள்கிறான் மனதில் தோன்றும் இன்பத்தையும் மனதில் தோன்றும் துன்பத்தையும் மனம் பொய் அதற்கு சாட்சியான நானே மெய் என்கின்ற தெளிந்த அறிவால் வெற்றி கொள்கிறான் ஹர்ஷோக ஜகாதி அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சங்கராஜர் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தத்து ஏ ததி மன்ன்தே அது இவ்வளவு தெளிவாக இருக்கே ஆனால் இந்த தெளிவாக இந்த உண்மை புரியறதுக்கு எத்தனை ஜென்மாவில் எத்தனை தபஸ் பண்ண வேண்டியிருக்கு பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்தியே அநேக ஜென்மசம்சித்தா இந்த ஜென்மசப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று பிறவின்னு அர்த்தம் இன்னொன்று சாதனைகள்னு அர்த்தம் ஆக பல பிறவிகள் என்பது பல சாதனைகள் என்கிற பொருளிலும் உண்டு எத்தனையோ சாதனைகள் எல்லாம் பிறகுதான் அது வந்து அசாதனம் அசாத்தியம் அசாதகம் சித்தம் என்று புரிகிறது அது சாதனமும் அல்ல அது சாத்தியமும் அல்ல அது சாதகனும் அல்ல நாகம் சாதக சாதனமும் இல்லை சாத்தியமும் இல்லை நித்திய சித்த அது அதுவாகவே இருப்பதால் அதை அடைய முடியாது நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா எதுவபாவமோ அது நித்தியம் அதனால் நம்ம விரும்புகிறது என்ன எப்போவும் ஆனந்த் அமைதியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது நம்முடைய ஸ்வபாவமாக இருந்தால் தான் அது முடியும் இல்லைன்னா நமக்கு எப்பவும் அமைதியாக ஆனந்தம்னு வராது ஏற்கனவே நம்ம அமைதியாகவும் ஆனந்தமாகத்தான் இருக்கோம் இந்த அஜானத்தினால் மாயினால் நமக்கு அப்பப்ப அமைதி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அப்பப்ப அமைதி போயிடுற மாதிரியும் துக்கம் வர்ற மாதிரியும் ஒரு தோற்றம் வாஸ்தவமா அமைதி போகிறதும் இல்லை துக்கம் வர்றதும் இல்லை வர்றதாகவும் போறதாகவும் அஜானத்தினால தோன்றுகிறது அதை நீக்க வேண்டிதான் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சிந்திச்சு சிந்திச்சு இது உண்மைங்கிற எண்ணத்தை இந்த ஜகத் சத்தியம் இந்த சாதகன்கிறது தன்னுணர்வு தானே சாதகன்கிறது ஒரு இண்டிவிஜுவல் தானே சாதகா நான் சாதகன் ஆன்மீக சாதகன் ஞான சாதகன் என்ன யோக சாதகன் தர்ம சாதகன் இதுவும் ஒரு அபிமானம்தானே நம்ம வந்து முதல்ல நான் பணக்காரன் எனக்கு எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும் அகம் அர்த்தி அஸ்மி அகம் காமி அஸ்மி அப்புறம் வந்து தர்மி அஸ்மி அப்புறம் என்னென்ன முக்தோஸ்மி விட்டேன் எப்படி சொல் அவை சொன்ன மாதிரி தான் என்னது ஈதல் அறம் தீவினை இன்றி ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அக அர்த்த காம தர்ம தியாக அது மாத்திரம் இல்லை விவகாரத்தில் தர்மத்தை கடைப்பிடிச்சுருப்போம் ஆனால் அந்த விவகாரத்தில் நான் கடைப்பிடிச்சுருக்கேங்கிற எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் தரமாட்டேன் அதனால தான் நான் என்னும் பொய்யை நடத்துகின்ற எல்லா நான் ஏகப்பட்ட நானுக்கெல்லாம் ஆதாரமான நான் ஒரு நானில் கோடானு கோடி நான் கற்பிக்கப்பட்டிருக்கு பாரத் இதுக்காக சொல்றேன் நான்னா சைத்தன்யம் உணர்வு அதாவது ஒரு உண்மையான நான்ல கோடானு கோடி அனந்த எண்ட்லெஸ் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டு ரெட்டு தானே உண்மைதானே பியூர் கான்ஷியஸ்னஸில் எண்ட்லெஸ் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் பை மாயா இக்னரன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுன்னால் எந்த பாஷையில் புரியிறதோ பார்ப்போம் சம்ஸ்கிருத்தில் சொன்னால் புரியுமா தமிழில் சொன்னால் புரியுமா இங்கிலீஷை சொன்னால் புரியுறதா எந்த பாஷையிலையும் சொன்னால் புரிஞ்சால் அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் பாஷையும் தேவையில்லை திங்கிங்கே தேவை திங்கிங் இட்ஸ் செல்ஃப் என்ன சொல்கிறது அது சொல்லுவாங்க திங்கிங் இட் செல்ஃப் லக்ஸுரி நாட் நெசசிட்டி வாழ்க்கையில் வந்து எல்லாமே அது ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா நெசசிட்டி அண்ட் லக்ஸுரிங்கிறோம் இல்லையா லக்ஸுரிங்கிறது இல்லாமல் வாழ முடியும் நெசசிட்டிங்கிறது இல்லாமல் வாழ முடியாது சாப்பாடு தண்ணி வேணுமே அது மரத்தடியில் கூட படுத்துட்டு சாப்பாடு தண்ணி இருக்க முடியும் ரூமு வேணும் வசதிகள்லாம் வேணும் ஏசி வேணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் மூலயம் அதெல்லாம் லக்ஸுரி அது இல்லாமையும் வாழணும்னு நினச்சா அப்படி அதுக்கு ட்ரைனிங் இருக்கிற எல்லாத்தினும் நிறைய பேர் இருக்காங்களே வாழ்ந்து இருக்காங்க அது மாதிரி இப்போ ஞானிக்கு இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இட் செல்ஃப் லக்ஸுரி நாட் இது ஓணுமான்னா இது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னா இது இருக்கேன்னு எனக்கு வருத்தமோ சந்தோஷமோ கிடையாது இது போயிடுமேன்னு சொல்லி வருத்தமோ சந்தோஷமோ கிடையாது போனான்னு நல்லதுன்னு சந்தோஷமோ வருத்தமோ கிடையாது அதனால்தான் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது சாஸ்திரத்தில் ஜீவித்தே மரணே கிருதிம் ந புரியாது வாழ்க்கையிலோ வாழ்விலோ சாவிலோ பற்று வைக்காதே வாழ்வையோ சாவையோ விரும்பாதே வாழ்வையோ சாவையோ வெறுக்காதே இதுதான் ஞானத்தோட பலன் ஆக இது பிரத்யக்ஷமாக தெரிகிறது தான் ததே ததி மன்னியந்தே திஸ்இஸ் இது ரொம்ப சுகம் ஆனந்தம் பிரம்மானந்தம் எல்லாத்தையும் நீக்கிறது நேதி நேதி தியாத்மா அ அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் ஏததி திமுந்தே அந்த வார்த்தைக்கு எட்டாத மேலான சுகம் பக்குவப்படாத மக்களுக்கு வார்த்தைகளால் புலப்படுத்த முடியாத அந்த மேலான பேரின்பம் இத்தகையது என்று சம்ஸ்கிருத பக்குவப்பட்ட பண்பட்ட உலகப்பற்றை அறவே துறந்தவர்கள் நன்கு உணர்கிறார்கள் கதம்னு தத்விஜானியாம் கிமு பாதி வா அது பிரகாசிக்கிறதா அது என்னுடைய புத்திக்கு விஷயமாகுமா கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா புத்திகிராஹியம் அத்தீந்திரியம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது புத்தியால் கிரகிக்கப்படுவது என்னது ஆத்தியந்திக்கம் சுகம் இங்கு அனிர்தேஷம் பரமம் சுகம்ங்கிறார் யம தர்மராஜா அங்க பகவான் என்ன சொல்றார் ஆத்தியந்திக்கம் சுகங்கிறார் கீதையில் ஆத்தியந்தம் சுகத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமோ ஆபேக் எதையா டிப்பெண்ட் எதையாவது சார்ந்து அதன் மூலம் அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு ஆபேட்சிக்க சுகம்னு பேர் சார்ந்திருந்து அதுலேயும் தாரதமியம் இருக்கு நூறு ரூபாய் சுகத்துக்கும் ஆயிரம் ரூபா சுகத்துக்கும் பத்தாயிரூபா சுகத்துக்கும் லட்ச ரூபாய் சுகத்துக்கும் கோட்டி ரூபாய் சுகத்துக்கும் நூறு கோடி ரூபாய் சுகத்துக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் சுகத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கட்டுமா தேவலோக சுகத்துக்கும் இந்திரனோட சுகத்துக்கும் விஷ்ணுவோட சுகத்துக்கும் பிரம்மாவோட சுகத்துக்கும் சிவனோட சுகத்துக்கும் அந்த சுகமெல்லாம் என்னென்ன அத்தனை இது சாப்பிட்டு வேதம் ரொம்ப அழகா சொல்ல எவன் அறிவோடு பற்றற்றவனாயிருக்கிறானோ அவன் உணரும் இன்பம் எவருக்கும் இல்லை எவன் கற்றறிந்து பற்றற்றவனாக இருக்கிறானோ ஸ்ரோத்ரியச அகாமஹத நன்கு சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து ஆசைகளால் கொல்லப்படாதவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த ஆனந்தம் மனுஷியானந்தம் மனுஷிய கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் பித்திருக்களுடைய ஆனந்தம் ஆஜானஜான தேவானந்தம் கர்ம தேவானந்தம் தேவானந்தம் இந்திரானந்தம் ப்ரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்ம தேவனுடைய ஆனந்தம் இத்தனை ஆனந்தமும் இவனோட ஆனந்தத்தில் குறைச்சல் தான் அப்படின்னு ஆனந்தத்தினுடைய தாரதமியத்தை ஏற்ற தாழ்வ கிரேஷனை உபனிஷத் ரொம்ப அழகாவே படம் பிடிச்சு காட்டுருக்கு அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் எப்படி அனுபவிக்கிறதுன்னு பண்ணக்கூடாது அதான் சொல்ற கதம்னு தத் விஜானியாம் அதை நான் அறிவேன் அந்த பிரகாஷ பாத்தி கிமு பாதி அது தானே சுயம் பிரகாசமா ஆமா அது நம்ம புத்திக்கு எட்டுமா விபாதி அது நம்முடைய புத்திக்கு விளங்குமா என்ன அது ஸ்வயம் பிரகாசமா ஆமா அது நம்ம புத்திக்கு எட்டுமான்னா ட்ரை பண்ணு விபாதி வா கிமு பாதி விபாதி வா இத்தம்னு தத் விஜானியாம் அப்படி படிக்கணும் அதை எவ்வாறு நான் அறிந்து கொள்வேன் அந்த ஸ்வயம்பிரகாசமான வஸ்துவை என் புத்திக்கு எட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வஸ்துவை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று ஒருவன் அறிந்து கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் அடுத்த மந்திரம் ந தூரியோ பாதி நார்கம் நேமா வித்துத்தோ பாந்தி குத்தோயி தமேவாந்தமனுபாதி சர்வம் ூரிய வியம தமத்தமனு தமேவாந்தம் அனுபாத் சமஸ்தம் ஜகத் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் படிக்கிறோம் இல்லையா அதுக்கு மூலம் இதுதான் தமேவாந்தம் அனுபாத் சமஸ்தம் ஜகத் அது இந்த மந்திரத்தை வச்சு தான் சொல்லியிருக்கு டட்டோதரஸ்தீப பிரபா பாஸ்வரம் ஞானம் எஸ் தூ சுராதிகரணா பகிஸ்பந்தே அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் ஒரு கொடம் இருக்குது नाना நாணாட்சித்ரம்னா என்ன பல ஓட்டைகள் இருக்கிற கொடம் உதரம் உதரம்னா உள்ள வயதுக்குள்ள நானாச்சித்ர கடோதரஹா அப்படின்னு சொன்னால் பலவிதமான ஓட்டைகள் இருக்கிற அது சின்ன ஓட்டையாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ரெண்டும் கிட்டானாக இருக்கலாம் இப்படி இல்லாமல் விதவிதமாக பண்ணியிருக்கான் அதுலேயே ஒன்று ஸ்டார் போட்டிருக்கான் ஒன்று ரவுண்டு போட்டிருக்கான் ஒன்று இப்படி ஒரு க்யூடு மாதிரி போட்டுக்கிட்டுருக்கான் வச்சுக்கோங்கனே பலவிதமான உபாதியை கிரியேட் பண்ணியிருக்கான் இந்த குடத்துலையே எவ்வளோ அழகாக என்ன இல்லாமல் ஓட்டையிலேயே ஆக குடம் இருக்குது ஞானாட்சித்ர கடோதரகா ஸ்தித அதுக்குள்ள ஒரு விளக்கு வச்சுருக்கு ஞானாட்சித்ர கடோதரஸ்தித மகா தீபகா தீபத்தில் மகாதீபம் கொஞ்சம் தீபம் என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ஜுவலை வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் திரி அதிகமாக போடுறது திரிய அதிகமாக போட்டு சின்னதாகவும் எரிய விடலாம் நல்ல ஒரு திரி அதுனா சொல்கிறத நல்லா சொல்லணுங்கிறதுக்காக ஸ்லோகம் அப்படி சொல்கிறது மகாதீப்ப அந்த சாஸ்திரங்களில் எத்தனை திரி போடணும்னு கணக்கெல்லாம் இருக்கு விளக்குக்கெல்லாம் நம்ம சுவாதம் இந்த தீபம் காட்டுறோமே அதுக்கே மூணு திரி இருக்கணும் சாத்தியம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜித்தம் மயா வன்னினானா நெருப்போட சேத்ரிக்கேன் மூணு திரி மூணு திரிய நெயிலை தோச்சு சாஜ்யம் ச ஆஜ்யம் நெய் த்ரிவர்த்தி த்ரிவர்த்தினா மூணு வர்த்தி சம்யுக்தம் அப்புறம் நெருப்பை சேத்திரிக்க வன்னினா யோஜித்தம் மயா என்னால் அங்கே ஒரு அகங்காரம் வச்சுப்போம் பரவாயில்ல மயா நான் பக்தன் பக்தேன மயா பக்தனாகி என்னால் அப்படி வச்சு ஆஹ சாஜ்ஜியம் திருவர்த்தி சம்யுக்தம் வநினா யோஜித்த மயா கிரகான ஏற்றுக்கொள் மங்களம் தீபம் இது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குற பிரகாசம் கிரகான மங்களந்தீபம் திரைலோக்கிய திமிர அபகம் மூன்று லோக்கத்துலையும் இருக்கிற காட்ராக்ட் அதாவது இருளை நீக்கிறது திரைலோக்கிய திமிராபகம் நானே அதை யோசிக்கணுன்னு திரைலோக்கியம் அதாவது நமக்கு ஸ்தூல சரீர திருஷ்டியில் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரணசரீரம் இது மூணும் அக்ஞானம் தான் இந்த மூணுலையும் இருக்கிற அபிமானத்தை நான் அக்ஞானி அப்படிங்கிறது காரணசரீர அபிமானம் நான் வந்து சுகமாக இருக்கேன் துக்கமாக இருக்கேன் அறிவாளியாக இருக்கேன் அறிவில்லாதவனாக இருக்கேன் மூடனாக இருக்கேன் பண்டித்தனாக இருக்கேன் எல்லாம் அஜியானம் பண்டிதனாக இருக்கேங்கிறது அஜ்யானம் மூடனாக இருக்கேங்கிறது அஜானம் அது பண்டித அஜானம் மூட பண்டிதோஸ்மி அப்படின்னா என்னென்னா மூடோசி நான் பண்டித்தனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் பண்டித்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சும்மா ரொம்ப இதெல்லாம் பண்ணான்னு வச்சுங்கோ மூடோசி தான் நான் மூடனாக இருக்கிறேன் பாவ் ஒன்றும் சொல்ல முடியாது மூடோசி படிச்ச முட்டாளளுங்கிறான் இல்லையா அதனால் பண்டிதோசி எல்லாம் புத்தியினுடைய குணம் தானே ஆத்மாவோட குணமாக என்ன பண்டிதனாக இருக்கிறதும் மூடனாக புத்தியோட குணம் ஆத்மாவோட குணம் இல்லது என்னால் அபிமான திரையிலோக்கிய திமிரம்னா என்ன அர்த்தம் ஷரீரத் திரயத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு தீபத்துக்கு இவ்வளோ அழகான ஸ்லோகம் ஒரு தீபம் நினைக்கிறோம் சுவாமிக்கு இதை காமிக்கிறோம் சாத்தியம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னி நாயோஜித்தம் மயா கிருஹாணமங்கலம் தீபம் திரைலோக்கிய திரிமிராபகம் இந்த அர்த்தம் தெரிகிறதில்ல சும்மா என்னவோ காமிச்சோட்ருக்கும் இது அதுக்கு சுவாமிக்கு வேறு மாத்திரம் ஸ்லோகங்கள்னால் ஆனால் இதுதான் சாமானியமான தீப ஸ்லோகம் எந்த சுவாமியாக இருந்தான்னு இதில் வந்து புல்லிங்கன்னு நான் ஸ்ரீலிங்கம் ப ப்ராப்ளம்லாம் இல்லை இந்த ஸ்லோகத்தில் இல்லாடி அந்த சுவாமியோட பேர் வந்ததுன்னா அது தேவனா தேவியாக இதை மாற்றணும் இந்த ஸ்லோகம் ரொம்ப இல்லாத ஸ்லோகம் அஹசாத்தியம் திருவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜித்தம் ஐயா கிருகான மங்களம் தீபம் திரைலோக் கிருஹானன்னா அது புல்லிங்கமாக இருந்தாண்ணா ஸ்ரீலிங்கமாக இருந்தால் நமக்கு என்ன ஆண் ஆண்பால் வந்து ஏற்றுக்கிறதா இருந்தா புல் பெண்பால் அம்பாளை ஏற்றுக்கின்றா என்ன அவன் சுவாமி சிவபெருமானை ஏற்றுக்கொண்டா என்ன கிரகான மங்களம் தீபம் திரைலோக் எதுக்கு சொல்கிறேன் மகா தீபம் அது பெரிய திரி போட்டிருக்குன்னு சொன்னேன் அதுக்காக வந்தேன் அதுக்குள்ளே ஸ்லோகத்துக்குள்ளே ஸ்லோகம் இந்த மந்திரத்தை விளக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விளக்கம் அப்போ என்னாச்சு இந்த ஸ்லோகத்தில் நானாச்சித்ரகடோதரஸ்தித மகாதீபகா எத்தனை திரியோ தெரியாது நூற்றி எட்டு திரின்னு வச்சுப்போவேன் நூற்றி எட்டு திரியை திரிச்சு நெய்யில் போட்டு மூக்கி உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு ஷட்டியை வச்சு அதுக்குள்ளே வந்து ஜாலை இருக்கு அந்த ஜுவலை என்ன பண்ணுறது ஓட்டை வழியாக வருது அது மேலே ஒரு அழகான ஒரு ஸ்டார் இருக்குது கீழே ஒரு மாதிரி அக்லியாக ஒரு ஓட்டை அழகாக ஒரு ஓட்டை அக்ளி இங்கிலீஷ் அதாவது அ அசிங்கமாக ஒரு ஓட்டை ஆ அழகாக ஒரு ஓட்டை இத்தனை ஓட்டை இருக்குது அது வழியாக என்ன பண்ணுறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறேன்னு அதனால் என்ன பண்ணுறதுன்னா அது வழியாக இந்த ஜுவலை வெளியில போகிறது வெளியில் போய் என்ன பண்ணுறது இந்த ஜுவலை பிரகாசம் இந்த ஜுவாலையினுடைய பிரகாசம் இந்த பிரகாஷம் இந்த ஓட்டக்கூடத்து வழியாக வெளியில் போய் வெளியில் இருக்கிற வஸ்துவெல்லாம் அப்படியே அந்தந்த பொருளை எல்லாம் வியாபிக்கிறது வியாபிக்கிறது அந்த பொருள் விளங்கிறது எதனால் வெளிச்சத்தினால இந்த பொருள் விளங்கிறது எதனால் வாயிலாக சென்று புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் வியாபித்து அதையும் விளங்கும்படி செய்கிறதோ அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் இல்லைன்னா எதுவும் விளங்காது விளக்கம் இல்லைன்னா எதுவும் விளங்காது இல்லையா விளக்க வேண்டியிருக்கு விளக்கம் இல்லைன்னா எதுவும் விளங்காது அதாவது என்ன பண்றது அந்த விளக்கு தன்னைத்தானே விளக்கி கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது யாருக்கு விளக்குகிறது விளக்குக்கே விளிச்சம் உள்ளுக்குள்ள யோசிக்கணும் நம்ம நன்றாக சிந்தியுங்கள் விளக்கு தன்னைத்தானே விளக்கிக்கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது யாருக்காக விளக்குகிறது விளக்கு எல்லாவற்றையும் அதுதான் அதுதான் அதுக்கு சொல்கிறேன் இன்னும் விடலை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும் யாருக்காக இது விளக்குகிறதுனா அங்கே தான் விசேஷமே இருக்கு எல்லாத்தையும் பிரித்த மாதிரி ஏதோ எல்லாம் இந்த பொருளுக்கெல்லாம் அது மாதிரி என்னென்னா அது உதாரணம் அதுப்பறம் வந்து அது மாதிரி இந்த உடம்பே ஒரு ஓட்டக்கூடம் நானாட்சதிர கடோதரஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம் அதுக்கு இன்னொரு பேர் வச்சார் ஞானம் மகாதீப பிரபா பாஸ்வரம் பிரபா மகாதீப பிரபா பாஸ்வரம் ஞானம் அது திருஷ்டாந்தம் அதே போல் இந்த சரீரத்துக்குள்ள சைத்தன்யம் இருக்குது உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த ஞானம் பாஸ்வரம் ஞானம் சக்குராதிகரண கண்ணு வழியா ஏன்னா அதுதானே மெயினாக இருக்குது கண் வழியா காது வழியா மூக்கு வழியா இந்த உணர்வு இந்த ஓட்டைகள் வாயிலாக ேந்திரியங்கள் வாயிலாக உலகத்தை வியாபித்து ரூப அப்புறம் வந்து சப்த கந்த ரசூப ரச கந்தங்களையெல்லாம் உள்ளுக்குள்ள தெரிவிக்கிறது இது விளக்கிறது தன் உணர்வு தான் எல்லாத்தையும் வியாபிக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது இதுவே தான் உலகம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இருக்கு ஜானாமி அப்படிங்கிறான் அறிகிறேன் ஜானாமி தி பாந்தம் தமேவ அறிபவனை சார்ந்தே அறியப்படு பொருள்கள் அனைத்தும் அறியப்படுகின்றன அறியப்படு பொருள்கள் அனைத்தும் அறிபவனுக்கு அந்நியமில்லை என்பதை புரிய வைக்கிறதுக்காக சொல்றது ஆனால் அதில் என்ன அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இந்த மாயாசக்தி ஜானாமி இந்தமேவ ஏதத் சமஸ்தம் ஜகத்தம் ஜகத்து அனுபாதி விளங்குகிறது உடம்பு விளங்குகிறது மனது விளங்குகிறது மனது விளங்குகிறது புத்தி விளங்குகிறது எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பது அப்பப்போ விளங்குகிறது அறியாமையும் விளங்குகிறது துன்பமும் விளங்குகிறது இன்பமும் விளங்குகிறது உடம்பும் விளங்குகிறது இதனுடைய ஆரோக்கியமும் விளங்குகிறது அனாரோக்கியமும் விளங்குகிறது ஜாதகமும் விளங்குகிறது உறவுகளும் விளங்குகின்றன உலகங்கள் விளங்குகின்றன சொல்லிட்டே இருக்க பறவைகள் விளங்குகின்றன மரங்கள் விளங்குகின்றன பஞ்சபூதங்கள் விளங்குகின்றன எதனால் விளங்குகின்றன அவ்வளவு இத்தனையும் விளக்கிறது எதுனா ஒரு பொருள் தான் ஒரே பொருள் விளங்கிக் கொள்பவனாகவும் விளங்குவதாகவும் இருக்கிறது விளங்குபவனாகவும் விளங்குவதாகவும் பாந்தி அனுபாந்தி அதை தான் இங்கே சொல்ல போகிற ஜானா மீதி தமேவாந்தம் பாந்தம் தமேவ சர்வம் அனுபாத்தியே தத் சமஸ்தம் ஜகத்து தஸ்மை ஸ்ரீ கு இந்த உண்மையை புரிய வச்ச அப்புறம் பழைய பண்ணி துவைத வியவகாரம் பண்ணுறோம் இந்த உண்மையை புரிய வச்ச ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அதுதான் இந்த ஸ்லோகம் அந்த இந்த மந்திரம் என்ன சொல்கிறது பாருங்கள் இது சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏதாவது என்னை வந்து பாருன்னு சொல்கிறதா யாராவது சொல்கிறாங்களா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாராவது சொல்கிறேன் என்னை பாருங்கொழேன் என்னை பாருங்கொழேன்னு ஏதோ பேசுகிறாங்க வாஸ்தவம் ஆனால் நான் பார்க்கணும்னு நினச்சா தானே பாருங்கோன்னு சொல்கிறவனும் நான் பார்க்காம இருக்கிறவனும் நான் தான் பார்க்குறவனும் ரெண்டும் ஒன்று தான்னு சொன்னால் உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் ஆனால் சத்தியம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரூத் எவ்வளோ எப்பவுமே அசிமுலேட் பண்ணவே முடியாது லைஃப்பில் வந்து உண்மையை ஜீரணிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை வாழ்க்கையில் உண்மையை சொல்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நான் உண்மை மனசுக்குள்ளே ஆழமாக ஒத்துக்க தோணும் ஆனாலும் நம்ம சுவாவம் விடாது அதை ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை अल तक्य त्रस्म स्वात्म भूते प्र्मणी आत्मस्वरूप ब्रह्म तूर्य न भाति सूर्य प्रकाशिप्ले सूर्य सूर्य आत्मा इलियुम पड़े நான் சூரியனை அறிகிறேனா சூரியன் என்னை அறிகிறாரா சூரியன் என்னை விளக்குகிறாரா நான் சூரியனை விளக்குகிறேனா வச்சுக்கோங்க அறிகிறேன் விளக்குகிறேன் அனுபவிக்கிறேன் உணர்கிறேன் அறிந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் விஷயீகரிக்கிறேன் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் சொல்லலாம் சூரியன் வந்து என்ன ஒளிர்விக்கிறது இல்லை நான் தான் சூரியனை நான் தான் எந்த இது இந்த வரையறைக்குட்பட்ட நான் இல்லை வரையறைக்குட்படாத எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வே வடிவான நான் என்றும் உள்ள எப்பொழுதும் உள்ள எல்லாமாகவும் உள்ளும் எப்பொழுதும் எங்கும் எல்லாமாகவும் உள்ள நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிற நான் வச்சுன்னு சொல்லலை ஆக சூரியனுக்கு எது ஆதாரமோ அதுவே தான் எனக்கும் ஆதாரம் அதனால தான் சாதாரணமாக சந்தியாவந்தனத்திலேயே சொல்கிறோம் இந்த சூரியனிடத்தில் இருக்கிற பொருளும் என்னிடத்தில் இருக்கிற பொருளும் ஒன்றுன்னு சந்தியாவந்தனத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆத்ம பிரதனத்தில் அசாவாதித்யோ பிரம்மா இந்த சூரியனிடத்தில் எந்த ஒரு தத்துவம் பிரம்மன் தத்துவம் இருக்கிறதோ அந்த தத்துவம்தான் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறபோது என்னது சாஸ்திரப்படி பார்த்தா கர்ப்பத்திலேருந்து நாற்பத்தி மூணாவது மாதமே இந்த உண்மையை சொல்லி கொடுத்துடணும் கருவிலருந்து நாற்பத்தி மூணாவது மாதம் கணக்கு புத்திசாலியாக இருந்தால் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மக்கா இருந்தால் ரொம்ப எல்லாம் இல்லை கொஞ்சம் இருந்துன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது பண்ணலாங்கிறார் மனு குழந்தைக்கு புத்தி சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நாலு வயசுலயே பூணல் போடுங்கிறார் இல்லாட்டி ஏழாவது கர்ப்பத்திலருந்து கணக்கு ஏழாவது வயசுல அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயீத ஏழாவது வருஷத்தில் பிராமணனுக்கு உபநயனம் செஞ்சே ஆகணும் என்கிறார் மனு ஆக எதுக்கு சொல்றதுன்னா அந்த அந்த புத்தி தெரிஞ்சதுன்னா எதுக்கு சொல்கிறோம் சூரியனிடத்தில் அந்த வயசுலேயே சொல்லி கொடுத்துடும் அசாவாதி நான் இருக்கிறேன் சூரியன் அதனை விளக்குவதில்லை இதே இது பதினஞ்சாம் இருக்கு ந தாசையே சூரிய நஷாங்கோனி வர்த்தன் தத்ம பரமம் மம அதே அது கொஞ்சம் பாஷை மாற்றிருக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கு ஆஹா சூரிய ஆத்மாவை சூரியன் ஆத்மாவை ஒளிர்விப்பதில்லை சூரியன் என்னை ஒளிர்விப்பதில்லை தூய உணர்வாகிய என்னை ஒளிர்விப்பதில்லை தூய உணர்வாகிய நான்தான் சூரியனை ஒளிர்விக்கிறேன் இத மனசில் வச்சுத்தான் திருமூலர் சொன்னார் விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமே விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் இவ்வளவு எல்லாம் எளிமையா பாடியிருக்காங்க அதை படிக்க மாட்டேங்கிறாங்க தமிழர்கள்லாம் உலகத்திலேயே மிக பழமையான மொழி சம்ஸ்கிருதத்துக்கும் மிகப்பழமையான மொழி தமிழ்னுக்கு ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருக்கு ஆகையினால பரவாயில்ல அப்படி இல்லாமல் அப்படி இருந்தும் தமிழில் ஒருத்தரும் படிக்க மாட்டேங்கிறாங்க அது கீழே வே எழுதினா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு அது பாஷாபிமானம்னு பேர் மொழிப்பற்று ஆக அந்த மொழிப்பற்று நான் தமிழனாக இருக்கிறேன் மற்றவெல்லாம் தமிழ்னாக பிறக்கலை அப்படின்னு சொல்லி அது வேற பரிகாசம் தமிழான வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல பரிகாசம் என்ன விடாது நான் தமிழன்னு சந்தோஷப்படலாம் அவங்கவுங்க பாஷையில் என்ன மகிமை இருக்கோ நமக்கு என்ன தெரியும் அதனால்தான் பாரதியாரும் தமிழ் கவனமாக தான் போட்டார் யாம் அறிந்த மொழிகளிலேன்னு யாம் அறிந்த மொழி பாரதியாருக்கு தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போன்று இனிதாவது எங்கும் காணும் சரி சூரியா தற்ப ந பாதி சூரியன் ஆத்மஸ்வரூப் தந்திரங்கிறத சங்கராச்சாரியை சொல்லிட்டார் தஸ்மின் சுவாத்ம பூதே அது அது என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுள் அந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற ஆத்மாவாக இருக்கிற கடவுளிடத்தில் நம்மால் நமக்கு வேறாகக் கருதப்படுகிற கடவுள் உண்மையில் நம் சொரூபமாகவே இருக்கிறார் அந்த கடவுளை சுவாத்ம பூதே பிரம்மணி சர்வ அவ அவபாச கோபி சூரிய எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய சக்தியுடைய சூரியனும் அதை பிரகாசப்படுத்த முடியாது சூரியா தற்ப ந பாதி சூரியன் அதை பிரகாசிப்பதில்லை பிரகாசிப்பிப்பதில்லை பிரகாசப்படுத்துவதில்லை இல்யூமின் பண்ணுறதில்லைன்னு அர்த்தம் சூரிய பிரகாசம் தத் பிரம்ம சூரிய ந பிரகாசிய இத்தியர்த்தா அந்த மெய்ப்பொருளை சூரியன் ஒளிர்விப்பதில்லை ததான சந்திர தாரகம் சூரியனே பிரகாசப்படுத்துறதில்லைன்னா இதெல்லாம் எம்மாத்திரம் சந்திரனே இரவல் வாங்கிட்டுருக்கார் சூரியனே இரவல் வாங்கிட்டுருக்கார்னா அப்புறம் சந்திரனை கேட்கணுமா ஆக வந்து சந்திர தாரகம் சந்திரனோ நட்சத்திரங்களோ இல்லை அப்படி இருக்கிறபோது நான் காட்டுற இந்த துணுண்டு கற்பூரத்தட்டிலே துணூண்டு வச்சுண்டு அதை ஏற்ற தெரியாமல் ஏற்றி அது எப்படியோ காமிச்சு பகவானே அப்படின்னா இதனால் பகவானை பிரகாசப்படுத்த முடியுமா இந்த குதோயம் அக்னி குதோயம் கற்பூர தீபகா நம்ம பக்திக்காக பண்ணுறோம் ஆக ஒளியே வடிவான இறைவனுக்கு நம்ம ஒளியை காட்ட முடியுமா ஆனால் அது ஒளியில் ஒரு தத்துவம் இருக்குது ஒளி வந்து எப்படி எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறதோ இது ஞான ஒளி இது ஜடப்பிரகாசம் இது நம்ம காட்டுற இந்த அக்னி இதெல்லாம் ஜடப்பிரகாசம் ஞானம் வந்து சித் பிரகாஷம் அறிவு சித் பிரகாசம் அறிவுனா அறிவை அறியும் அறிவு அறிவை அறியும் அறிவு அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவு சித் பிரகாசம் ஆ புத்தியில் வர்ற விறத்திஞானமும் ஜடம்தான் விற்பிக்ஞானமும் அதாவது உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் அந்த எண்ணங்களில் ஏற்படும் நிழல் உணர்வு உணர்வு வந்து நிழல் ஆனால் அந்த எண்ணங்கள் ஜடம் உயிரற்ற உணர்ச்சியற்ற ஜடம் ரொம்ப கடினம் நம்ம ஜடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம தாட்லாம் வந்து இன்னர் டு மேட்டர் அதுக்கு அவ்வளோ ரியாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க இது உண்மையு ஒத்துக்க தோன்றுறதா மறுக்கத் தோன்றுறதா நமக்கு அந்த அதில் ஒரு அபிமானம் தான் விட முடியாது அதில் போய் ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு அச்சுந்தால் என்ன பண்ண அதான் ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க பிரம்ம தன்னுணர்வை இழப்பது வந்து உற்சாகத்தை கெடுத்து விடாதான்னா தன்னுணர்வை விடுறதுக்கு தான் உற்சாகமே ஓணும் எவ்வளோ பெரிய சாந்தி மொத்தத்துலாம் தன்னுணர்வை மெயின்டைன் பண்ண பண்ண உற்சாகம் அப்பப்போ குறையும் ஏன்னால் இன்னொரு தன்னுணர்வு நம்மளை விட உற்சாகமாக வேலை நம்ம உற்சாகம் போயிடும் எல்லாமே பார்க்குறது தானே பொறாம தானே ி புக் இந்த அக்னிஹோத்திரத்தில் பூஜை பண்ணுற அக்னியை என்ன பிரகாசப்படுத்திட முடியும் சூரியனே பிரகாசப்படுத்த முடியாதுன்னா இதெல்லாம் சொல்லவா வேணும் அப்படின்னு எந்த ஒளிர்விக்கும் பொருளும் அந்த தூய உணர்வை ஒளிர்விக்க முடியாது விளக்க முடியாது ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றையும் விளக்குவதற்கு காரணம் அந்த உணர்விலிருந்தே அவைகள் விளக்கத்தை பெறுகின்றன பிறவற்றை விளக்கும் விளக்கும் செயலை புரிவதற்கான தன்மையை அவற்றிலிருந்தே அது அடைகின்றன அவைகள் அடைகின்றன இன்னொரு உதாரணம் இது வந்து வெளியில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நெருப்பு எதுவுமே சி பிரகாசத்தை இந்த ஜடப்பிரகாச வஸ்துக்கள் பிரகாசப்படுத்த முடியாது ஏன்னா சித் பிரகாசம்தான் அந்த விற்பித்வாரா இவைகளெல்லாம் பிரகாசப்படுத்தின் இருக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி மாயை மூலமா அதை பிரகாசப்படுத்துறதும் அந்த சைத்தன்யந்தான் அப்புறம் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் மனதை நான் ஒளிர்விக்கிறேன் புத்தியை நான் பிரகாசப்படுத்துகிறேன் புத்தியோ மனசோ ஜமான மனசோ ஜடமான புத்தியோ என்ன பிரகாசப்படுத்த முடியாது சிம்பிளாக புரிஞ்சிக்கணும் சூரியன் என்ன பிரகாசப்படுத்துறதுங்கிறது வெளியில் சூரியன் என்னை ஒளிர்விக்க முடியாது சந்திரனோ நட்சத்திரங்களோ ஆத்மஸ்வரூபமான பிரம்மமாகிய எண்ணெய் மெய்ப்பொருளாகிய எண்ணெய் இவைகள் ஒளிர்விக்க முடியாது வெளியில் இருக்கிற பதார்த்தங்கள் மாத்திரமில்லை இங்கே எடுத்துக்கோங்க உலகத்தையே எனக்கு காட்டித்தர்றது யார் இந்திரியங்கள் தானே இந்திரியங்களை என்ன காட்டி கொடுக்க முடியுமோ இந்திரியங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிற சக்தி உண்டோன்னா கிடையாது என்ன பிரகாசப்படுத்துகிற சக்தி இந்திரியங்களுக்கு கிடையாது அதனால தான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் ஆதிசங்கரர் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் வேதாந்த சாஸ்திரத்தினால் மட்டுமே உணர்த்தப்படுவது ியங்களால் உணரப்படாதது இந்தியங்களாலும் மனதாலும் உணரப்படாதது ஆனா கிருஷ்ணர் புத்தி கிராகியம் அதுதான் நம்ம போட்டுட்டோம் வார்த்தையை அன்னைக்கு நான் அதை விளக்கி சொல்லியிருக்கேன் விற்பி வியாப்திக்கு எட்டும் பல வியாப்திக்கு இல்லேன்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு அர்த்தம் சொல்லிருக்கேன் அப்புறம் வந்து பிராகிருத்த புருஷனுக்கு விளங்காது சம்ஸ்கிருத புருஷனுக்கு விளங்கும் தர்மத்தை அனுஷ்டித்து தர்மத்தை கடைபிடித்து கொண்டு கடவுளிடத்தில் பக்தியோடு குரு பக்தியோடு வேதாந்த சாஸ்திரத்தில் பக்தியோடு முறையாக படிப்பவனுக்கு அந்த உண்மை தெள்ள தெளிவாக விளங்குகிறது அதுக்கு புரியல் உண்மையை விளக்கிட்டு இந்த மனசும் புத்தியும் போயிடும் பிணஞ்சுடு தடி போல புரிஞ்சதுக்கு பிறகு அதுவும் விளைகள் அதுதான் வித்யா மாயை என்ன பண்ணோம் அவித்தியாமாயையை வித்யா மாயினால் ஜெயிக்கலாம் வித்யா மாயில எப்படி ஜெயிக்கிறதுனா வித்யா மாயினால்தான் வித்யா மாயை என்ன பண்ணுறது வித்தியையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஞானத்தையும் அழிச்சுடுறது ஞானமும் மித்யா என்று சொல்லிவிட்டு நம்மை அமைதிப்படுத்தி விட்டு சென்று விடுகிறது எங்கே போகிறது உங்கேயும் போகலை வந் இருந்தால் தானே போகிறதுக்கு இருந்த மாதிரி ஒரு தோற்றம் போன மாதிரி ஒரு பிரமை என்னமோ நமக்கு அக்ஞானம் இருந்த மாதிரியும் அக்ஞானம் போன மாதிரியும் ஒரு பிரமே இது ரொம்ப ஹெவி சுவாமிஜி அப்படின்னா ஹெவி ஹெவி இருந்தால் ஹெவியாக ஹெவி டோஸாக இருந்தாலும் நல்ல டோஸ் தானே மற்ற டோஸ்னால் கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கான பக்குவத்தை பெறத்துக்கு முயற்சி பண்ணுவோம் இது ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே முயற்சியாவது பண்ணுவோம் இப்படி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே எடுப்போம் இல்லையா நம் தன்னுணர்வை அறிவால் அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதே தெரியலைன்னா அதுக்கு முயற்சியை நம்ம எடுக்க மாட்டோமே அறிவால் அழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சுவாமி சொல்லுகிறார் ஆனால் எனக்கு அது விளங்கவில்லை விளங்காவிட்டாலும் அதை விளங்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை நான் அப்புறம் என்னது மேற்கொள்ளப் போகிறேன்னா மேற்கொள்ள போவதில்லையா மேற்கொள்ளுகிறேன் முயற்சியை விடமாட்டேன் என்னானாலும் சரி விஸ்வாமித்ரனை மாறி முயற்சியை விடமாட்டேன் எத்தனை தடவை கஷ்டப்பட்டாலும் சரி விடமாட்டேன் அப்படின்னு முயற்சியை மேற்கொள்ளணும் ஆக குத்தோஜம் அக்னி இந்த அக்னி பகவான் என்ன இந்திரியங்கள்லையும் நான் சொல்ல வந்தேன் ஆக இந்திரியங்கள் என்னை பிரகாசிப்பதில்லை இந்திரியங்கள் அதை சொல்லனா மனதை புத்தியை புத்தியும் மனதும் என்னை பிரகாசப்படுத்தாது நான் மனதையும் புத்தியையும் பிரகாசப்படுத்துகிறேன் புத்தியும் மனதும் என்னிடம் பிரகாசத்தை வாங்கி கொண்டு இந்திரியங்களை பிரகாசப்படுத்துகின்றன ியங்கள் மனதையும் புத்தியையும் பிரகாசப்படுத்துவதில்லை இந்திரியங்கள் மனதிடமிருந்து புத்தியை இரவல் வாங்கி கொண்டு உலக விஷயங்களை பிரகாசப்படுத்துகின்றன உலக விஷயங்கள் எதுவும் இந்திரியங்களை பிரகாசப்படுத்துவதில்லை இப்படி போய் பாரம்ப தெரியும் ஆகையினால் என்ன சொல்றார் அடுத்தது தமேவ பாந்தம் பாந்தம் தமேவ பாந்தம் ஸ்தமேவன அர்த்தம் ஸ்வயம்பிரகாசமான தன்னைத்தானே விளக்கிக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு உணர்வை உணர்வதற்கு வேறொரு உணர்வு தேவையில்லை விளக்கை விளக்குவதற்கு வேறொரு விளக்கு தேவையில்லை என்பதை போல உணர்வை உணர்வதற்கு வேறொரு உணர்வு தேவையில்லை உணர்வு உணரப்படுபவைகள் அனைத்தையும் உணர்வித்துக் கொண்டிருக்கிறது தன்னை தானே உணர்வித்துக் கொண்டு பிறவற்றையும் உணர்வித்துக் கொண்டிருக்கிறது தன்னை தானே ஒளிர்வித்துக் கொண்டு பிறவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது அப்படியே சொல்லலாம் தமேவாந்தம் அனுபாதி சர்வம் சர்வம் அனுபாதி தமேவாந்தம் அனுபாதி சர்வம் சர்வம் அனுபாதி எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் புகுந்து அவற்றை விளங்கச் செய்கிறது அனுபாதி தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி இந்த சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இந்த அக்னியாக இருக்கட்டும் இந்திரியங்களாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் தஸ்ய பாஷா அந்த ஸ்யம்பிரகாசமான பிரம்மனால் ஆத்ம சைதன்யத்தினால் சர்வமிதம் இவை அனைத்தும் விளங்குகின்றன ஆகவே என்ன பண்றது இதை புரிஞ்சுண்டா என்ன அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் வாழ்க்கையில் நாம் பந்தப்படவும் இல்லை பந்தத்திலிருந்து விடுபடவும் நாம் முயற்சிக்க வேண்டியது இல்லை பந்தமே உண்மை இல்லைங்கிற போது பந்த நிவத்திக்கு பிரயத்தனம் எங்கே முயற்சியே தேவையில்லை ஆனால் அந்த முயற்சியே தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு சாதனமே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதனம் வேண்டி இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் தமேவாந்தம் அனுபாத்தி சர்வம் சர்வம் அனுபாத்தி சூரிய அனுபாதி இந்திரியாணி அனுபாந்தி மனா அனுபாத்தி புத்தி அனுபாதி அதனால் எல்லாமே அதை ஒட்டித்தான் பிரகாசிக்கிறது மனதும் இந்திரியங்களும் அதை சார்ந்தே பிரகாசிக்கின்றன அதனுடைய ஒளியினால் இவைகள் விளங்குகின்றன இது உணர்வு புத்திக்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் உணரும் ஆற்றல் அதனால்தான் வந்திருக்கு ஆனால் உணரும் ஆற்றலை உடைய அவைகளையும் உணர்வது அந்த தூய உணர்வே ஆகும் உண்மையில் இவைகளெல்லாம் நீக்கிட்டோம்னா உணர்பவன் என்கிற ஸ்டேட்டஸும் கிடையாது அறிபவன் உணர்பவன் அனுபவிப்பவன் தெரிபவன் ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டா அறியப்படும் பொருள் அறிபவன் அறிவும் கருவி இவையற்றெல்லாம் மாயத் தோற்றம் நீக்கிட்டா என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது சாந்தி எப்படியெல்லாம் நம்ம சாஸ்திரம் மனசை எப்படியெல்லாம் பு புரிய வைக்கிறது பாருங்க எப்படிலாம் உண்மையை புரிய வைக்கிறது கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா என்னென்ன நமக்கு நிம்மதியை எங்கடா கிடைக்கும்னு கஷ்டப்படுறோம் ஆரம்பம் அப்படி தானே ஆரம்பம் அப்படி தான் அதை நிம்மதி கிடைக்குமா பணம் நிம்மதி கிடைக்குமா உறவால் நிம்மதி கிடைக்குமா அது கிடைச்சா நிம்மதி கிடைக்குமா எத்தனை தரம் நிம்மதியை தேடி தேடி அலைஞ்சாச்சு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா சரி வா பகவானை பாடலாம் ஹரே ராமா சொல்லு அதனால நிம்மதி கிடைக்கும் அப்போ விஷ்ணு சாஸ்திரநாமன் சொல் அதை சொல்லு இதை சொல்லு அதனால நிம்மதி கிடைக்கும் அது கொஞ்சம் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட சக்தினால கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் அப்பவும் கூட முழுமையாக நிறைவு வரலை ஏன்னால் நான் முழுக்க நூ நல்லவனாக முடியல நூற்றுக்கு நூறு நல்லவனாகணும்னு பார்க்குறேன் முடியலை என்ன சரி பண்ணிக்கிறதுக்குள்ள இந்த ஜென்மாவே போயிடும் போல் இருக்குது அப்போ அப்போ மனசில் நான் என்ன பண்ணுவேன் சாகிறபோது குறையோடு தான் சாவேன் அப்புறம் வேறு என்னென்ன என்னவோ போங்கோ நானும் நிறைய பண்ணாத பூஜை இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத தானம் இல்லை எல்லாம் பண்ணிவிட்டேன் என்னவோ இருந்தாலும் சுவாமிகிட மனசில் என்னவோ ஒரு மூலையில் ஒரு குறை இருந்துட்டே இருக்குது நமக்குள்ளே நம்ம வந்து என்னந்தான சுவாமி நீங்களும் பாவம் கஷ்டப்பட்டு என்ல்லாம சொல்லி கொடுக்கிறேன் பாவம் அந்த குறை இருக்கு அதைத்தான்ப்பா நீக்கணும் இந்த குறை இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாரு அவன்தான் ப்ராப்ளம் அவன் யாருன்னு பார் அவனை நீ பார்த்தியானா அவனுக்கு இருப்பே இருக்காது அவனுக்கு சத்தாவே போய்டும் அந்த சத்தாவே எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கே அவர்லாம் இருக்காங்களேன்னா அதுதான் இல்லைங்கிறேண்ணாண்ணா என்ன சுவாமி நான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கேன்னா பிடிக்கட்டும் நன்றாகவே பிடிக்கட்டும் சரியா பே இந்த பைத்தியம் பிடிக்க வச்சு தான் தெளிய வைப்போம் நல்லா பண்ணுவோம் மூலம் எதுவோ அதில் அழிக்கணும் அழிக்கணும் அதை பண்ணுறது தான் அதனால் இதை அனுபா தசிய பாஷா சர்வமிதம் விபாதிபாதி முதல் மந்திரத்துக்கு அர்த்தம் ஆகவே அது தானே விளங்குகிறது அது எல்லாவற்றையும் விளக்கவும் செய்கிறது அது என்பது புத்திக்கு தெளிவாகவே விளங்குகிறது அப்படிங்கிறது அது தானே விளங்குகிறது அனைத்தையும் நன்கு விளக்குகிறது என்பதும் புத்திக்கு தெளிவாக விளங்குகிறது அல்லவா விசேஷேன பாத்தி பாத்தி ஸ்வயம் பிரகாசம் விபாத்தி புத்திக்கு விளங்குறதுன்னு அர்த்தம் அதாவது ஸ்வயம்பிரகாசம் என்பது பாத்தினா பாசகம் ஸ்வயம்பிரகாசகம் புத்திக்கு விளங்குகிறது ஆமா சுவாமி புரியறது அந்த மகான்களுக்கு எது புரியுறதுன்னு சொல்கிறோமோ அது எனக்கும் புரியறது ஆக மகான்களும் இல்லை அல்பர்களும் இல்லை அல்பர்களாவது மகான்களுக்கு ஆப்போசிட் என்ன அல்பர்கள் அல்பாஹா மகாந்தகா மகான்கள் மகான்களுக்கு மகான்கள்னால் பெரியோர்கள் பெரியோர்களுக்கு ஆப்போசிட் என்ன சிறியோர்கள் மகான்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஆப்போசிட் என்ன அல்பர்கள் அல்பனும் இல்லை மகானும் இல்லை அதுக்கப்புறம் வெளியில் விவகாரத்தில் மகான் கிழ்பம் அல்பன்போம் அகம் அல்பஹா அஸ்மி பொம் மகான் அஸ்மி அஸ்தி நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் உனக்குள்ளே இருக்கிறதும் எனக்குள் இருக்கிறது ஒன்று அது மகானும் இல்லை அல்பமும் இல்லை உண்மைதானே மறுக்க முடியுமா மகானுக்குள்ளே இருக்கிறதும் அல்பனுக்குள்ளே இருக்கிறதும் ரெண்டா மூணாக இல்ல மகானுக்குள்ள இருக்கிற மகானுக்குள்ள இருக்கிற வஸ்துவும் அல்பனுக்குள்ள இருக்கிற வஸ்துவும் வேறுபட்டு இருக்கா ஒன்னா இருக்கா இப்ப உங்களுக்கு நீங்கள் அது ஏன் பிராரப்தத்தை பொறுத்திருக்கு அது உங்க தலைவீதியை பொறுத்திருக்கு நீங்கள்லாம் ஞானிகளா அஜ்யானிகளும் சொல்ல முடியுமா அதுதான் ஐயோ அப்படிதான் சொல்ல மாட்டோம் ஐயோ அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கு சுவாமியில அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே விடாது தோஷம் அப்படி தைரியமா சொல்லேன் பா சாஸ்திரம் சொல்றது மகான்கள் சொல்றாங்க அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜானம் அஹோ சுகம் அஹோ சுகம் சாஸ்திரமோ சாஸ்திரம் குருவோ குரு ஞானமோ ஞானம் சுகமும் சந்தோஷமா சொ வேண்டி கிடைக்கு இல்ல வந்து ரொம்ப பயமா இருக்கு கர்வம் எவனுக்கு வரும் காம்ப்ளக்ஸ் யாருக்கு வரும் இண்டிவிஜுவானே நீங்க சொல்றேன் இருந்தாலும் என்னையும் கடவுள் காப்பாற்றும் காப்பாற்றும் அப்படி சொல்லி முடிக்க வேண்டியதான் நாளைக்கு பார்ப்போம் ம் சநா சுனக்கு சீரியவை தேஜஸ்வினாவஷாவகை ஓம்ா்ஷா ஹரி ஓம் அய்யனே நிறு அனந்தமங்கண்ட மெய்யிக்கெடிவந்த குருவே போற்றி உய்யவே முல்வம் உதவிநாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி